நித்தம் ஒரு இன்றைய முத்தாக உதிரிகிறது வேதனைகள் நிரந்தரமில்லை என்ற தலைப்பில் டைட்டஸ் மோகன் பால் எழுதியில் இருந்து சில பகுதிகள் வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை இளைஞன் ஒருவன் அறிய விரும்பினான் கிரேக்க மெய்யியலாளர்களுள் புகழ்பெற்ற ஒருவனான சாக்ரெட்டிஸை அவன் அணுகி தன் விருப்பத்தை தெரிவித்தான் முதலில் அவர் அவனுக்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை பிறகு அடுத்த நாள் காலையில் ஆற்றங்கரையில் தம்மை சந்திக்குமாறு அவனிடம் கூறினார் அப்படியே மறுநாள் அவரை சந்தித்தான் அவர் அந்த இளைஞனை தம்மோடு ஆற்றில் இறங்குமாறு பணித்தார் திடீரென அவனை பிடித்து அவன் தலையை தண்ணீருக்குள் அமிழ்த்தினார் அவன் மூச்சு விட முடியாமல் தத்தளித்தான் ஆனால் அவர் தம் பிடியை தளர்த்தவில்லை இனிமேல் அவனால் போராட முடியாது என்ற நிலை வந்தபோது அவனை தண்ணீரின் மேல்மட்டத்திற்கு தூக்கினார் அப்போது அவனிடம் அவர் கேட்டார் நீ நீரில் தத்தளித்த போது என்ன நினைத்தாய் எப்படி மூச்சு விடுவது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இதுதான் வெற்றியின் ரகசியம் மூச்சுவிட உனக்கு காற்று எப்படி தேவையாக இருந்ததோ அதைப் பெற நீ எப்படி போராடினாயோ அப்படியே வெற்றியை பெற வேண்டும் எனும் ஆர்வத்துடன் இறுதி வரை வேதனைகளிலும் சோதனைகளிலும் போராட வேண்டும் என்று கூறினார் இன்று சாதனை புரிந்து வரலாற்றில் மிகச்சிறந்த பெயர் பெற்ற வீர தீரர்களுள் எத்தனை பேர் தடைகளை தாண்டாமல் சோதனைகளை சந்திக்காமல் சாதித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் வெறும் கேள்விதான் மிஞ்சுகிறது நாம் பல வகையான வேதனைகளை சோதனைகளை அன்றாடம் எதிர்கொள்கின்றோம் அன்றாடம் ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் வேதனைகள் மனிதனை உடல் ஊனம் ஒரு வேதனை பொருளாதார நெருக்கடி ஒரு வேதனை படிப்பறிவின்மை ஒரு வேதனை இத்தகைய நெருக்கடிகளை துணிவோடு ஏற்றுக்கொண்டு முன்நோக்கி செல்லும் போதுதான் வெற்றியடைகிறோம் வரலாறு படைக்கின்றோம் உலக புகழ்பெற்ற ஹோமரும் மில்டன் கண்பார்வை போதிலும் தன்னம்பிக்கையோடு சாதனை புரிந்தனர் ஏன் நமது பண்டை தமிழகத்தில் கூட உறுப்பு குறையுடையோராக இருந்து புலமை நலம் கொண்டு சான்றோராய் வாழ்ந்த பலரை இலக்கியத்திலே பார்க்கிறோம் பிற்கால புலவர்களில் களம்பகம் பாடுதலில் வல்லவர்கள் என போற்றப்பட்டவர்களில் இருவரில் ஒருவர் பார்வையற்றவர் மற்றொருவர் முடவர் ஏழு ஆயிரம் கோடி எழுதாது தன் மனத்து எழுதி படித்த பிரகன் என போற்றப்படும் அந்த கவி வீரராக பெயரிலேயே அவர் ஒரு பார்வை அற்றவர் என்பது தெளிவாகிறது இவ்வாறு குறைகளும் குறைபாடுகளும் தடைகளும் தவறுகளும் வேதனைகளும் சோதனைகளும் நம் வாழ்க்கையில் எதிர்பட்டால் ஒழிய அவற்றை தாண்டி செல்ல தகர்த்தெறிய தெம்பு பிறக்காது எரிய எரியத்தான் சிறி உருக உருகத்தான் மொழுகு என்பதைப் போல வேதனைப்பட வேதனைப்படைத்தான் வெற்றி எனக்கு இது வராது என்னால் இது முடியாது நானா ஐயோ என்னால் முடியவே முடியாது அந்த வேலையா ஏகப்பட்ட வேதனை ஏற்படும் என்றெல்லாம் நமது புலம்பல் பட்டிகளை பெரிதாக்குவதை நிறுத்துவோம் அவை நிரந்தரம் அல்ல படியறினால் தானே பாரில் சிறந்து விளங்க முடியும் வேதனைகளும் சோதனைகளும் படிக்கற்கள் அல்லவா யோசிக்காமல் நேசிப்போம் வேதனைகளை வெற்றிகள் நம்மை தேடி வரும் விடியலும் வாழ்வில் தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம்